சொன்ன பகுதிமான் தோற்றம் என்பால் இரண்டிற்கும் காலமூண்டும் என்பாலே முடியும் அன்ன தன்மையால் ஆதி அந்நியமாய் என்மையினால் என்ன துருவே என்பர்களால் இரண்டாம் சம்பிரத்தியாயம் ஆராது பாட்டு அதாவது இந்த ஜீவன் போமான் காலம் இவைகளை எல்லாம் பற்றி வளர்க்குறாங்க இதில் இந்த இது சம்பிரதாயம் என்ன இருந்தாலும் எல்லாம் என்னிடத்துல பொய்யா நிகழ்கிறது கருத்தில் முடிக்கிறது அதை சொல்கிறார் எல்லாவற்றும் காலமே பெருசுன்னு சொல்கிறார் காலம் இருக்க அது கடைசி நிலையத்துதான் எல்லாத்தையும் அழிச்சுட்டு காலம் ஒன்று இருக்கும் அப்போ அது அது மத்திய தான் பெருமத்த இடத்துல தோற்றமாக தான் இருக்கும் எதுக்குன்னு சொல்லுவாங்க காலம் வரணும் காலம்னு சொல்லுவாங்க இந்த காலம் அவ்வளோ சாம்பாரிச்சுடையது உற்பத்தி ஆனது நாசமடைகிறது எல்லா காலத்தினால்தான் இன்னும் உற்பத்தியான ஒன்று நாசமடையாது கொஞ்சம் காலம் இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் காலசக்தி அதுவும் சக்தி பிரம்மசக்திகள் அனந்தமாம் அதே கண்டுபிடித்தல் கூடாது என்னால் ஒன்று கை நடிபிடிக்க முடியாது அந்த அறிவிச்சனையும் காலசக்தி காலசக்தி கடைசி வரைக்கும் செயல்படுது மற்ற சக்திகள்லாம் அதில் அடக்கம் தான் அதை பற்றி தான் இந்த அத்தியாயத்தில் கொஞ்சம் பதினஞ்சு பாட்டு பா அஞ்சு முடிஞ்சது இன்னொரு பத்து பாட்டில் முடிக்கிற இதுவரைக்கும் சுவர்ண காலம்னு அர்த்தம் இதுவரைக்கும் காலத்தை பற்றி சொன்னமே அந்த காலமானது பகுதி மூலப்பிரகதி புமான் ஜீவன் தோற்றம் என்பால் இரண்டிற்கும் தோற்றம் உண்டாகிறது இந்த காலத்திலிருந்தால் புமானும் தோற்றமும் என்பால் இருக்கிறது இரண்டிற்கும் முன்னராகும் காலம் இது இரண்டுக்கும் காலம்தான் முன்னர் இவை மூன்றும் மொத்தத்தில் மூணாச்சு பகுதி புமான் காலம் மூணு என்பாலே முடியும் நாசமடை என் எடுத்தது தான் கடைசியில் ந காலமாக நாசமடையும் அண்ணா தன்மையால் ஆதி அந்தம் இன்றி அப்படி இருக்கிற காரணத்தினாலே இந்த ஆதியும் ஆதினா முன் அந்தம் நாசமடையுது இல்லாமல் அந்நியமாய் இதற்கு வேறாக எண்ணில் வேற என்மை இந்த ரெண்டும் உற்பத்தி நாசம்றைறது எல்லாம் எனக்கு அந்நியமாக இல்லை என்னது உருவே என்பவர்களால் ஆனால் மனசீலர்கள் முனிவர்கள் எப்படி வடிவமே என்பார்கள் அது என்னையா வடிவமே ஆகுமான்னு சொன்னாக்கா பொய்ப்பொருள் எல்லாம் மெய்ப்பொருள் வடிவம் தான் அது பிரிக்க முடியாது பழுதியில் பாவம் தோட்டதுன்னு சொன்னால் அந்த பழுதிய தான் பாம்பு பாம்பு தனியாக ஒன்றுமே கிடையாது ஒரு தோற்றம் கணல் நீர் தோற்று என்ன கனல் தான் நீர் நீர் என்ன ஒன்று தனியாக வேணும் கிடையாது கணலே நீராக தோற்றுது அது எப்படியோ அதுதான் நிகழ்ச்சியின்னு தெரியும் எப்படியோ தோற்று அது சக்தி இருக்குது கனலுக்கு நீர் காட்டணும் சக்தி உண்டு அதுவே பிரம்மத்தனிடத்தில் இந்த பிரபஞ்சத்தை காட்டுற சக்தி உண்டு அதான் எப்படினா மண்ணில் கடை சத்தி போகலான்னு இது அனுமான பரமார்த்தனால் நிச்சயப்படுகிறது மண் இருக்குது அதில் கடன் இருப்போன்னா அப்படி கடமாக பரணாமடையக்கூடிய பரண காட்டக்கூடிய ஒரு சக்தி அதில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது அது எங்கே இருக்குது ஏக தேசமாக இருக்குதுன்னு அர்த்தம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு அல்லது பொறா கூட இருக்கலாம் மண்ணு ஒரு கிலோ இடை போட்டுக்கிட்டோம் கடை சக்தி ஆன அந்த ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோமாக கூடும் மண் அதே இருக்கும் அதே சக்தி எடை மண்ணு எடை மண்ணிற்கடைசக்தி போகலன்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த சித்திரகாலத்தில் சித்திரசக்தின்னு பேர் அதுக்கு சித்திர எழுதான ஒரு சாமர்த்தி இருக்கையில் பாருங்கள் அவடத்துல அது சித்திரசக்தின்னு பேர் ஒவ்வொருத்தரும் சக்தி படிக்கிறாங்கன்னா படிக்கிற ஒரு சக்தி இருக்கு அவங்க அது சக்தி எரிப்படுது பேசும் சக்தி பேசுகிறாங்கன்னா சாமர்த்தியம் பேசுகிறாங்கன்னா ஒரு சக்தி இருக்கு இப்படி அந்த மாயனுடைய பரிணாமங்களில் அனந்தங்கோடையில் இது ஒன்று எல்லாம் ஜெய்த்து ஒட்டுமொத்த சக்தின்னு சொன்னாக்கா பிரமத்து கண்ணியமாக கிடையாது அப்படி வடிவந்தான் வடிவம் என்னால் அது பொய் பொருளாக இல்லையா அப்புறம் பொய் பொருட்க போடுறது பொய் பொருள் பொய்யே வாசமாக இருந்தாலே பழுதியில் பாம்பு தோட்டது சரி விளக்கு வச்சு பார்த்து பாம்பு இல்லை அந்த பாம்பின் விஷயம் பழுது இருக்கும் நினச்சாக்கா இருக்குமா கொஞ்சம் ஊட்டிகிட்டு இருக்குது விஷம் இருக்குது ஐயா அங்கே இருக்குமா அங்கேயாது இருக்காது பாம்பே பாம்புலும் வாசலாக இருந்தாலும் விஷமெல்லும் வாசலாக இருக்கும் அப்படி போலத்தான் பிரம்மத்திலே இடத்துல இது சக்தியானது ஒரு பொருளாக இருந்தால் தான் அந்த பொருளை தண்ணி ஒட்டாது அதான் நெல்லை அப்பன்னு சினிமா திரையில் மழை பேரமாக காட்டுறான் நினைவுதான் தெரிய நினையுதா அதுதான் காட்டுறா காட்டுற தீ பற்றி எரிய மாதிரி காட்டுறேன் எரிஞ்சு போகுதா எரியுமா அதை உண்டு நடந்து போடுறான் நம்ம நம்ம சட்டம் கேட்கறது பயக்கமாக இருக்கு இருக்கா ஏன் அது பொல்லல்ல பொல்லா விட்டு பொல்லுன்றும் மறதானா மானா பிறப்பான இந்த மயக்கம்தான் எங்கள் அரிசி வரைக்கும் இருக்கு தெரிஞ்சால் தான் பேர் வாசமாக அப்படியே சொல்லுது அப்படி ஒரு சக்தி ஏற்பட்டு போச்சு தான் சொல்லுறது அணிவச்சுன்னு எப்போ ஏற்பட்டதோ அனாதி சொல்ல முடியாது எப்படி ம் இப்படி ஒரு வினோதமான சக்தி வச்சுக்கோங்க எந்த வினோதம் இதை எப்படியை மாற்றுறது மாற்றணும் முடியாது சேர்க்கவும் முடியாது எதை நடக்குது பார்த்துக்கிட்டு இருக்க சாட்சியாக இருக்காண்டி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் வேதாந்தம் சொல்லுது இது பிரபஞ்சத்தை பற்றி உண்மையான கருத்து சொல்கிறது வேதாந்த ஒன்று தான் அது எல்லாம் ஏதோ தாரம்பா சொல்லிகிட்டு இருக்காங்க எது சமாளம் சொல்லணும் இல்லை அவங்க சமாளம் இல்லை இதனுடைய சில சில பகுதிகள் தானே வழியாக முழுமையான பகுதியை மற்ற மதஸ்தர்கள் சொல்வதில்லை அவர் சொல்ல தெரியாது தெரிஞ்சாலும் மறைக்கலாம் ஏமாற்றலாம் யாருக்கான மக்களை ஏமாற்றி கொழைக்கலாம் அரசியலை எப்படி போய் சொல்லியே பிழைக்கிறாங்களா அப்படி போகல அதுபோல் இந்த மழினுடைய சாமர்த்தியம் எப்படி வெளிப்படுது பண்ணும் சன்னிதானத்தில் தான் பெண் சனிக்காய் இல்லைன்னா அது ஒன்றும் வெளிப்படாது இது என்ன திஷ்டாக நல்லா இருக்காங்கன்னா சுலுத்திலே தஷ்டான சுலுத்தில அஞ்ஞானம் உண்டு ஆனால் செயல்படுறதில்ல அங்கே தூங்குது பெரு மகாப்பள்ளையத்தில் பிரம்மச்சண்டகத்தில் சக்தியெல்லாம் ஒடிங் போகுது தூங்குவது மகாப்பிள்ளை அது நித்திய பிள்ளைன்னு பேர் அப்புறம் ஏதாரங்களில் அவங்க சொகுன ஜாகரத்தில் அதே அந்த அஞ்ஞானம் பரிணாம அடையுது அதை மூலப்படுத்த இருந்து புதுசன் வரைக்கும் பரணாமடையுது என்ன சாமர்த்தியம் பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியமான ஒரு விவகாரத்தை வேதாந்தும் கண்டுபிடிச்சி துவங்க சொல்லுவேன்னு சொன்னால் அது எவ்வளோ மையம் இருக்கணும் வேதாந்திரத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு உண்மை தமிழை வேந்தன் தவிர ஒரு விளக்கமும் கிடையாது உலகத்துக்கு எந்த மாதிரிலும் சொல்ல முடியும் எல்லாம் துவேதம்தான் அதனாலே ஆதி அந்தம் இன்றி அந்நியமா எண்ணில் வேறா என்னையினால் என்னது உருவே என்பர் உபச்சாரம் சொல்றது ஒருவன் பழுதிக்கு என்ன பாம்பு இல்லையா உபச்சாரம் தான் இங்கே பாம்பு அப்படின்ட்டு இருக்க ஒரு உபச்சாரம் சொல்கிறேன் உபச்சார வார்த்தை என்னை விட வேற இல்லைன்னு சொல்லி உபச்சார தெரியும் முக முதலாக விசேட நேராக மண்ணு நிச்சகத்தெலாம் சகலவாறு இருக்கும் முகமே செய்யும் சக்தியை பகுதியாகவும் பகுதியிலாம் காரத்துடன் புனப்பார் பஞ்சவிஞ்சக எனப்பட்டு சுகமடு துக்கம் தீப்பவன் போலனாகவும் துணிந்தனர் தொல்லோரு இப்படிப்பட்ட ஒரு சக்தியானது எப்படி பரிணாமடைகிறது என்பதை பற்றி இந்த பாலம் சொல்கிறார் மகமுதலாக விசேட மீறாக மக மகதத்துவம் என்னாக பேர் விசேடம்னா ஜீவன் ஜீவன் வரைக்கும் உள்ள பரிணாமங்கள் ஈரா கடைசியாக மண்ணும் இஜகத்து எல்லாம் தந்து இப்போது நிலையாக இருக்கின்ற இந்த ஜகத் ஏன்னா அந்நான காலம் நிலையாக ஞான காலத்து தான் நித்யா தோற்றம் மண்ணுமே ஜகத்தெல்லாம் தந்து சகல ஆறுவிற்கும் எல்லா ஜோர்களுக்கும் எழுவைப்பட்ட ஜுவர்களுக்கும் எண்பத்தி நாலு லட்சம் ஜீவபேதங்களுக்கும் உள்ள எல்லா ஜீவர்களுக்கும் மூலமே செய்யும் சக்தியை இதெல்லாம் மயக்கத்தான் செய்யும் எத்தனை மயக்கம் ஒன்றா ரெண்டா அனந்தம் கோடி மயக்கங்கள் செஞ்சுட்டுருக்கு இது விட்டு தப்பிச்சு எப்படியாவது போகலாம்னு வேந்தம் படித்தாலும் அங்கேயும் மயக்கம் தான் செய்யுது படை வாசம் வந்து மயக்க தேர்தலு அப்படி சாம்த்தி இருக்காது சக்தியை பகுதியால் பகுதியாகவும் அப்பகுதியில் ஆங்காரத்துடன் இப்போது அந்த ஜீவனுக்கு மூலப்படுத்தின ஒரு பகுதியாக ஜீவன் இருந்தாலும் அதில் ஆங்காரம் சேர்ந்துக்குது புணர்ப்பால் செயற்கைனாலே பஞ்சவஞ்சகன் எனப்பட்டு இந்த ஜீவனுக்கு பஞ்சவற்றிகன் பேர் உண்டு பஞ்சவச்சகன்னா இருபத்தஞ்சாவது தத்துவன்னு அர்த்தம் பஞ்ச ஐயஞ்சு இருபத்தஞ்சு இது கீதையில் சொல்லப்பட்டிருக்கு அந்த பஞ்சவச்சகன்னு ஜீவனுக்கு ஒரு பேர் ஆக இருபத்தஞ்சாம் அவன் என்று அர்த்தம் இருபத்தஞ்சாம் அவனாக இருக்கின்ற ஜீவன் என்ன சொல்லி சொல்லப்பட்டு சுகமழு துக்கம் தீப்பவன் வெறும் சுகமையில் வெறும் துக்கமே இல்லை இன்னும் கலந்தாக இருக்கும் அனுவிக்கிறோம் உடனாகவும் இவனை புருஷன் என்று சொல்லியும் நிச்சயத்தனர் தொல்லோர் பழங்காலத்தில் இருந்து தொடர்ந்து வரக்கூடிய பகவித்யா சம்பிரதாய பெண்மக்கள் இப்படி நிச்சயிக்கிறார்கள் இந்த பிரம்மஸ்வரூபத்தில் இருந்து மாயானது முகதத்தில் இருந்து ஜீவன் வரைக்கும் பரிணாமடையும் இப்படி ஒரு வேடிக்கை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆக இதெல்லாம் ஒரு வேடிக்கைன்னு பார்க்கறது சாட்சியன்னு பேர் சாட்சி என்ன வேடிக்கையாக பார்க்குறது தான் ராகத்வேஷமாக காணக்கூட எதுவும் இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் பார்க்குறது இருக்கே அதுதான் வேடிக்கைன்னு பேர் ராகத்வேஷம் அடைஞ்சால் அது வேடிக்கை ஆகாது அது சுதுக்கம் கொடுக்கும் சினிமாவில் பொழுதுபோக்காக அதில் யார தேசம் வச்சு பார்த்தோம்னா அது துக்கம்தான் கொடுக்குது சுகமுன்னு துக்கம் ரெண்டு கொடுக்குது அய்னா நடிகர்களாக பாவம் பண்ணுறாங்க இல்லை பாத்திரங்களில் ஏதாவது அய்மான வச்சோம்னா பாத்திரத்துக்கு துக்கம் இருந்தால் இவ்வளோ துக்கப்படுறாங்க சந்திரகுதியோட இவ்வளோ அழுகுறாங்க காமி நடுவர்கள் வந்து சிரி சிரிக்க வச்சு இவனு சிரிக்கிறாங்க சிரிக்கலாம் தப்பு இல்லை ஆகவே இதெல்லாம் வேறும் பொழுதுபோக்காக பார்க்கறது அப்படிங்கிற ஒரு கருத்தில் பார்க்கணும் இல்லையா அதில் சுகமத்துக்கும் அடையபடாது அப்படி போல இங்கேயும் உலகத்தில் ஜீவன் உலக பொழுதுபோக்காக வேடிக்கையாக பார்க்குறாங்க அதான் சாட்சிபானு பேர் எல்லாத்தையோட பார்க்க போ சரதாட்சியான்னு பேர் ஈஸ்வரன் சரணசாட்சியாக இருக்கார் ஜீவன் சாட்சியாக இருக்கிறான் தன்னுடைய பஞ்சகோஷங்களை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சாட்சியாக இருக்கிறான் ஆகவே இந்த மாயை மாயா காரியங்கள் எல்லாம் அவளுடைய சுபாவம் என்ன பரணாமடைய ரோகிதம் உண்டு அது எப்படி பரவாமல் அடையுதுன்னு இப்படி தக்கிரமமாக ஒருதான் அது கிரமம் தவிர பரணாமல் அடையிறதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ஈஸ்ரன் கட்டுப்படுத்துதான் அர்த்தம் இல்லைன்னா கிரம தயாரிப்பார் இந்த மின்சாரம் இருக்குது என்ன சமாச்சாரம் ஓட்டம் உண்டு கம்பியில் ஓடும் இஷ்டத்துக்கிட்டால் நமக்கு பயன்படுமா அது என்ன கட்டுப்படுத்தி படித்து செய்கிறாங்க இது தொட முடியாது எவ்வளவு இந்த ஒயர் எல்லாம் கரண்ட் இருக்கு இப்போது தொடரணும் எவ்வளோ மூடாப்பெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் இல்லைன்னா முடியுமா இது வேணும்னா போட்டலாம் வேணும் தெரியலாம் இது மைக்கப்படி தான் இதுக்குள்ளே கரண்ட் இருக்குது ஆனால் தொழட்டாக நம்ம பிடிக்காது அந்தளவுக்கு தயார் பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணாங்க சொன்னால் உபயோகம் பண்ண முடியாது அதுபோல் ஈஸ்வரன் இந்த மாயை உலகத்தில் முப்பத்தாறு சத்துவங்களாக செஞ்சிருக்கார் செஞ்சிருந்தாலும் கூட அது மயக்கத்தை கொல்லி இருக்கிறவர்களுக்கு விடுதலையும் கொடுக்குறார் மூடா போடுற விசாரம் பண்ணுங்கோ விடுதலை அடையலாம் என்று சொல்ல விசாரம் பண்ணலான்னு சொன்னாக்க துக்கம்தான் எங்கள் உழைவு இருக்குது இது கொஞ்சம் ஓட்டையாருக்கே சொல்லி பாருங்க பிடிச்சிக்கும் ஓட்டையாக போச்சு எத்தனி ஓட்டையில் இருந்தாக்க அதுவே பண்ண முடியுமா துக்கம்தான் கொடுக்கும் அது போல அபிமானமாகிய காரணத்தினால வாழ்க்கையில் ஓட்டங்கள் நிறைய போச்சு அதனால தான் துக்கப்படுறது காரணம் அப்படி இதெல்லாம் ஈஸ்வரனால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு எல்லாமே கட்டுப்பாடு இல்லாத சிவம் கொடுங்க சிவம் வண்டி இருக்கு குஷை வண்டி வாங்கியிருக்கீங்க அதுக்கு என்ன ஒரு அமுக்கு அவங்கனாக்கா புடுறாங்குது ஓட்டத்தை உடனே நகர்த்தது இஷ்டத்துக்கு விட்டுருங்க என்ன வண்டியும் போச்சு நீங்களும் போனீங்க கட்டுப்படுத்துறது எப்படி போற செய்கிறது திருப்புறது குடிக்கிறது எல்லாம் கட்டுப்படுத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு உபயோகம் கட்டுப்படுத்தலாம் நஷ்டம்தான் வண்டியும் போச்சு ஆளும் போச்சு விவகாரம் வந்தது இப்போ இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அதுக்குள்ள வேகம் உள்ள கொழுக்கம் அவ்வளோதான் வேகப்பரிணாம்தான் அதுக்கு அது ஒழுங்குபடுத்துகிறப்பா ஆ ஆற்றல் எவன் இருக்கானோ புருஷன் அவன்தான் அதே போல் மா பரணாமலை ஓகித்து உண்டு அவ்வளவுதான் எவ்வளோ பரணாமடையும் அதெல்லாம் ஒழுங்குபடுத்துறது ஈஸ்வரைய வேலை சரோக்ஜன் அதே ஜீவர்கள் இந்த மாதிரி மாய ஈஸ்வரன் ஒழுங்குபடுத்துறாரு அதனால நாமே அய்மானம் வச்சுக்கிட்டு சாட்சியா இருப்போம் என்று நிச்சயம் செய்வதர் ஆயிடுறாங்க அந்த நிச்சயம் செய்கிறதுதான் வேதாந்தம் வழி சொல்லுது அந்த வழியை பின்பற்றினா நிச்சயமாக நிலை வரும் அதான் சொல்ல சுகதுக்கமோடு துப்பவன் பூடன் ஆகவும் புரிந்தனர் சொல்லோர் இவன் போன என்று சொல்லுவான் இது விடுபட்டவர்கள் ஞானிகள் என்று அர்த்தம் ஆதி விகாரப்பகுதியின் மான அறிதலில் விஞ்ஞாதாவும் அவன் பேர் ஏதவளங்காராம் ஒருவனும் ஒருவனு அங்கிரு பெயருற்றான் தேகம் கொண்டு ஜீவனமாக செப்ப செதலுற்றான்தலே நிறவையும் என்ப துன்பமும் வாங்காரத்தவனாலே எட்டாவது பாட்டி ஆதி விகார பகுதியின் முதல் முதல் பண்ணமடைது அத பகுதி மூலப்பகுதியின் பேர் மானான் அத மான் என்று சொல்லப்படும் அறிதலில் விஞ்ஞாதாவும் அவன் பேர் அப்போது விஞ்ஞாதான் பேர் ஏது அகங்காரம் என மானாம் ஒருவனுமே அங்கு இருபயர் வெற்றான் ஆங்காரம் சொல்லப்படும் ஜீவனுக்கு ஆங்கார சம்பந்தம் இருக்கிறனால ஜீவன பேர் ஆங்காரம் என்ன பண்ணது அய்மானிக்குது அய்மான இதனாலே நான் கர்த்தா பக்து அய்மானம் அங்கே இருபயர் வெற்றான் தீகுரு தேகம் நடத்தும் ஜவன் ஜனமாக செப்புதல் உற்றான் குற்றம் போடும் இந்த சரீரத்தை கொண்டு வாழ்க்கையை நடத்துகிறான் அவனுக்கு ஜீவன் பெயர் ஜாக முதல் அதாவது ஜாக்கிர முதல் மோட்ச பர்யம் இச்சரியத்தில் ஜீவன் பெயர் அவளினால் அவளின் எந்த பிறவையும் இன்ப துன்பமும் ஆங்காரத்தவனாலே எல்லாப்பரையும் வர்றது காரணம் ஆங்காரம் தான் காரணம் ஆங்காரம் என்ன பண்ண அபிமானம் பண்ணல்தான் அது வேணும் இது வேணும் அப்படியே இப்படி பண்ணிட்டு ஆசை தான் ஆசை கோர அளவில் அகிலவரான் கட்டி அண்ணன் பண்ணார் ஒரு ஆசை ரெண்டாசையாக இருக்குது கோடிக்கணக்கெல்லாம் இருக்குது கோடிக்கணக்கூட சொல்ல முடியாது ஆனந்தம் கூட ஆசைகள் எல்லையில்லாத ஆசைகள் ஒடுமணம் ஒன்று மன்னிச்சுக்குது எல்லா சரி மூவாசி அடக்கினாங்க மூவாசி ஒப்பிடுவோம் அனந்தம் கூடி ஒடு ரெண்டில் அது உற்பதிகள் அளவிடக்கூடாது அவ்வளவு வரைக்கும் எத்தனை ஆசைகள் ஜீவனை வாட்டி வளை இருக்குது இந்த ஆசை பட்டுப்பட்டு வாசனைகள் ஏறிருக்கு முன் ஜென்மங்களில் அது இப்போது பெரிய பாடுபாடுது அதான் அனுப்புத்த வாசனை உற்பத்த வாசனைகள் இப்போ ஜென்மத்தில் வந்திருக்கு அது நடைமுறை வாசனைகள் அந்த வாசனையை விசாரத்தினால கூட குறைச்சிடலாம் ஆனா அந்த அனுபவத்து வாசனை இருக்கு அது விசாரணையால் குறைக்க முடிகிறது இல்லை என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்பா விசாரணை வாசனை விசாரணை போக்கலாம் அது ஒடுங்குது ஒழுங்குது அனுபத்த வாசனை விசாரணை போறது இல்லை பிறகு ஏழை வாசனைகள் அபியாத பலத்தாலும் போகணும் அபியாசம் பண்ணணும் ஒவ்வொரு வாசனைக்கும் எதிரில எண்ணங்கள் சொல்லப்பட்டு வரணும் கோபம் தானே பொறுமை இந்த எண்ணங்கள் வந்தால் தான் கோபம் குறையினால குறையாது லோகம் இருந்தால் ஈகை தாராள மனசு இதெல்லாம் வளர்த்தினாதான் அப்புறம் பொறாமை பொறாமை வருது நல்லா பொழைச்சாக்க நம்ம வாழையா அதெல்லாம் தெரிவித்துக்கு பொழைக்கிறது நம்ம பிரார்த்தைப்படலாம் பிரார்த்தனை போயிருக்கேன்னு வாசனைகளை வளர்த்தணும் அப்படி இதை எண்ணங்களை திடப்படுத்தினா வந்து அந்த அற்புதவாசலும் போகிறதில்லை இதான் அபியாசம் சாதனைன்னு பேர் இத்தகைய சாதனையை ஒரு நாள் நாள் செய்யலாம் முடிஞ்சால் முடியுமா ஒருமான வாட்டி வளை ஆதிக்கம் செலுத்தது விசார காலத்தில் அபியாசங்களுக்கு தடமாடுது ஏன்னா எதிர்ப்பு பழகிறேன் விசாரம் பண்ணுறேன் நம்முடைய செயல் செல்லாத பொருளுக்கே நான் தடமாடுது தடமாறுத நான் தெரிஞ்சுக்கிட்டி ஏழு எண்ணங்களை பலப்படுத்தின மக்கள் அது ஒடுங்கிறது கலப்போகல ஒடுங்கும் திடீர்னு ஒடுங்காது அனுபத்தவாசன்னு பேர் ஏதாவது கஷாயம்னு பேர் சமாதி அபியாசத்தில் லைவ் சரஸா சுவாரம் சொல்லுது இது கஷாயம் வெட்டவாட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் ராவணன் தலை வெட்டவாட்டம் வந்துக்கிட்டே இருக்குதுதான் அப்படி போகல அப்புறம் கடிதில் வராம் போட்டு தான் கொண்டு வரான் தலையட்டால் முடியலையா அவள் முடிச்சுக்குதான் அவனுக்கு அவ்வளவு தாமர்த்தியம் இருக்காம அப்படி அதனால தான் அகங்காரத்தான் இவ்வளவு கழட்டம் கெடுதல் அயமானம் தான் காரணம் எந்த அளவுக்கு அயமானம் வர்றோமோ அந்த அளவுக்கு சுகம் யாவையும் நீங்க யான் நோதல் அவங்க அதுதான் என்னார் விட்ட வரைக்கும் சுகந்தான் தோற்ற துக்கமே தான் விசாரம் இருந்தால் தான் விட முடிய விடையா அவசாரத்தை விடைய முடியாது அது சுகந்தான் தோற்றம் நம்முடைய லட்சியம் அதிஷ்டானத்தை அடையணுங்கிற நிச்சயம் இருந்தால் இதெல்லாம் விடலாம் பெரிய பொருளை லட்சியமாக கொள்வோம் வேணால் சின்ன பொருளை விட முடியும் சின்ன பெரிய பொருளில் விட்டுட்டு சின்ன விட்டு வச்சுக்கணுமா அது எங்கே விட முடியும் இதெல்லாம் பிரிஞ்சு தெரி நம்பிக்கை நம்பினாலும் பெரிய பொருளை விரும்புறதில்லை பொருளை தாயமாக பெரிய பொருளை பொருள் முத்த சத்திய பரமானந்தம் அத்தியதமான இலக்கணங்களை பொருந்தி பெருதிக்கெல்லாம் பெரிதாக இருப்பது பிரம்மம் அத்தகைய பிரம்மத்தையே நாம் பற்றணும் அதுதான் ஆசை அங்கே கூட வைக்கணும் அற்புதத்தில் ஆசை வச்சாவ துக்கம்தான் அப்புறம் வாழ்க்கையில் அது ஆசை வச்சுருந்தா உலக வாரப்படி நடக்கிறதுன்னா தற்காலிக ஆசை வச்சுக்கலாம் நிரந்தரம் ஆசை வைக்கக்கூடாது அந்த நாள் அந்த ஆசை வச்சுக்கிட்டு கழிச்சு போடணும் அதனால அது விட்டு போயிடும் போயிடும் அது தீராத ஆசை வைக்கிறதுனால தான் அந்த ஒரு பொருள் வேணுமென்னா ஆசைக்கு வேண்டியதுதான் ஆசை இல்லைன்னா காய் நடக்காது காய் முடிஞ்சு போச்சு அதை விட்டுணும் அப்படி விட்றது இல்லையா ஒரு பலகாரம் பட்சம் போடுறாங்கன்னா சாப்பிட்றோம் ருசியாக இருக்கு இன்னும் வேணும்கிறோமே அந்த சாப்பிட்டா தீந்து போய் விட்டுற வேண்டியதுல அந்த ஆசை ஐவாலும் கொண்டா பண்ணிங்கிறது கேட்கும் போது தீந்து போச்சேங்கிறாங்க அந்த எப்போ கொடுப்பாங்க வேலையை கிடைக்குமா இப்படி எல்லாம் அடைஞ்சா என்ன பண்றது கொடுத்தாதான் சரி தெரிஞ்சு விட்டுறவேண்டும் விடுமுடியதான் விடை முடியல பாருங்க கேட்டவங்க இருந்தா கொடுப்பாங்க என்ன இல்லைன்னு சொல்றாங்க இல்ல என்ன மனத்து கேட்க மாட்டேது கடை இருக்குமா வேற எங்க நாம செஞ்சு பார்ப்போமா செஞ்சுட பார்த்தாச்சு அந்தரிசு வரலையா என்னக்கா அந்தரிசு வரலையா என்ன ஆத்து பாருங்க எப்படி சொல்லுங்க காதலின் எந்த பிறவியும் இன்ப துன்பம் எதனால் வருது ஆங்காரத்த ஆங்காரத்தவனாரு ஆங்காரசங்களா வரது என்றார் கோலமழியே ஜீவனுக்கும் கொண்டு தீக்கும் கருவி மனம் சாளு மதனால் அவிவேக மதனால் துன்பம் சாருமான் மாலும் பகுதி ஈர்ப்பூருடன் வைத்தப்பட்டான் மற்றந்த காலம் செய்யும் பிற பிறப்பு கதிவே என்றும் காரணமாம் ஒன்பதாவது பாட்டு மீண்டும் சொல்கிறார் காலம் பத்தாம் காலம் வந்து எல்லாத்துக்கும் மேலாக கடைசி வரைக்கும் அதுதான் பிரளய காலம் பிரளயம் வந்தாலும் கூட அந்த பிரளயத்தின் பிரளயத்திலேயே பிரளயத்துக்கு அப்பாற்பட்டு காலம் தான் எதுப்படி இதுவரைக்கும் பிரளயம் ஒடுங்கிருக்கோ அந்த ஒடுங்க பிறகு வெளியே வர்றது காலத்திலிருந்து வர்றது அந்த காலம் முடிஞ்சாதான் அதனால காலம் கடைசி சொல்றார் அந்த காலமும் பிரம்மத்தில் கற்பனை தான் அது சக்தி இல்லை பின்னால் சொல்ல போறார் ஜீனுக்கும் அறிவே கோலம் இந்த ஜீவனுக்கு அறிவு அதிஷ்டானமாய் பிரம்மந்தான் வடிவம் அப்படி இருந்தாலும் கூட கொண்டு தீக்கும் மனம் உலகப் பொருளை வைத்துக் கொண்டு அனுபவிக்கிறானே அது மனம்தான் மனதின் மூலமாக செய்ய மனம் சாலும் மனதோடு பொருந்திருக்கிறான் அதனால் அவிவேகம் இந்த மனதினால் அனுபவிக்கிறாங்க அவிவேகம் விவேகம் ஜீனுக்கு அறிவே வடிவமா இருக்கும்போது இந்த அனுபவிக்கிற பொருளெல்லாம் மனதின் மூலமாக திருப்பி அடையலாம் அப்போ மறந்துட்டான் பாருங்க தன் சொருபத்தை அதனால் என்ன அவிவேகம் அதனால் அந்த அவிவேகத்தினாலே துன்பம் தரும் ஆனா அப்படிப்பட்ட மாலும் பகுதியில் புழுடன் வைத்த மாலும் மயக்கம் கொடுக்கக்கூடிய அந்த மூலப்பரிவின் அம்சமாக இருக்கே அதில் போடு நான் வைத்த அந்த பட்டின் காரணமாக மற்ற அந்த காலம் செய்யும் பிறப்பு இறப்பு கதிவே என்றும் காரணமாம் ஆசைக்கு அந்த காலம் என்ன பண்ணுது பரப்பிறப்பு கொடுக்குது இத்தனை காலம் இவன் பட்டோல் இருக்கிறான் இவனுக்கு இத்தனை காலம் என்ன பரபரப்பு இருக்கு என்று செஞ்சிக்கிட்டே இருக்க அவ்வளோ சாமர்த்தியிருக்கான் காலத்துக்கு ஆகவே கால தேவதை அதான் காளி தேவதேது இப்போ காளி என்னாக எட்டு கை கத்தி வாக்காப்படம் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க படம் காட்டுறாங்க அது ஒரு தேவத கற்பனை பண்ணுறாங்க காலம் அடிக்குது அப்படிங்கிறதுக்காக கால தேவதைன்னு சொன்ன தேவின்னு சொன்னது பெண்பாளா சொல்றது ஆம்பளை சொல்ல கால தேவான்னு சொல்லப்படாத அதுன்னு சொல்லியிருக்கு காலதேவம்னு சொல்லியிருக்கேன் இவ்வளோகத்தில் ஏதாவது உருவப்படுத்துகிறதா சேர்ந்த வெளியே இந்த காலதேவி காளி தேவி அப்படிங்கிறதெல்லாம் இவங்க மதவாதிகள் தங்களுக்கு சாதகமாக உருவங்களை காட்டுற வேண்டிய வார்த்தமாக காலம் என்று உருவம் எது எந்த உருவம் கிடையாது அது ஒரு இயக்கம் அப்படிப்பட்ட ஒரு மாயினிய சாமர்த்தியம் என்று சொல்லப்படுது அதனால காலம் செய்யும் என்ன செய்யும் பிறப்பு இறப்புக்கு அதிவே என்றும் காரணமாம் பிறப்பிறப்புக்கு காரணம் காலம் எதனாலே அவிவேகம்தான் ஐவே வந்தது மறந்து கொண்டு பொருளை அணுவிக்கிறது தான் காரணம் அப்படி அணிந்தது காரணம் என்ன உண்மை சொல்லமாக பிரதமத்தே மறந்ததுதான் காரணம் மறந்து போச்சு பிரமமானம் தனி மறந்து பேதமே அஞ்ஞானம் என்ன பிரம்தான் மறந்துட்டோம் அது அஞ்ஞானம் அந்த அஞ்ஞானம் தான் இவ்வளோ வேலை பண்றதே எப்போ மறந்தோமோ அந்த அஞ்ஞானத்தினுடைய வேலை ஆசை மனசு செயல் பிறப்பு இறப்பு பிடிஞ்ச பார்க்கல எல்லாத்து தான் அஞ்ஞானம் போச்சே எல்லாம் போயிடும் மறைப்பு தான காரணம் மறைப்பு நாள் பண்ணது அது மறைப்பு நீக்கிறதுக்கு விச்சாரம் பண்ணத்தான் போன போகாதுன்னு சொல்லப்படும் படைப்பதும் காலந்தானே படைத்த வாழ்நராய் படைப்பதும் காலந்தானே தொல்லை ஏறில்லா காலத்து இடைப்பட தோன்றிமாயும் யாவையும் யாவும் யாவரேனும் கடப்பவர் இல்லை காலம் காலமோ கடந்து நிற்கும் மீண்டும் காலத்தை பற்றி சொல்றார் படைப்பதும் காலம் தானியே படைத்தவை யாவும் நேராய் துடைப்பதும் காலம் தானியான் உற்பத்தி பண்றது காலம்தான் காலம் பண்ண பிறகு ஒரு காலத்தில் அழிக்கிறதும் காலம்தான் சொல்கிறாங்க இல்லை குழந்தை கர்ப்பமாக கொண்டு போயிட்டாங்க எப்போ பிறக்கும் இன்னொரு அரை மணி நேரம் பொறுங்க ஆ அரை மணிநேரம் காலம் போகணும் அப்படி அது பார்த்தீங்களா காலம் அந்த காலம் வந்தால் தான் அந்த பறக்குமா ஆ ஜாதகத்தில் பஞ்சாபத்து காலம் தென் பிறகு காலம் அது அதாவது மிருகங்கள் பிறக்க காலம் மூணு காலம் உண்டு அந்த மூணு காலத்தில் எந்த காலம் வரும் அந்த காலம் பிறக்கும் ஆண் பிறக்கணும் அந்த காலம் வரைக்கும் பார்த்து இருக்கும் அது அப்புறம் தான் வெளியே வரும் இதெல்லாம் வராது ஒருத்தன் சோதிக்கிறதுக்காக போனான்னா ஜோசிக்கரை போய் இந்த நேரத்தை பார்த்து என்ன குழந்தை சொல்லுங்க ஆணை பெண்ணான் அது தெரியும் இந்த காலமும் தெரியும் பார்த்தாங்களா இது ஆணுமல்ல பெண்ணுமல்ல உங்கள் வீட்டில் மாடு இல்லைனா மாடுக்கும் கொஞ்சம் கன்று போட்டிருக்கும் இந்த நேரத்துக்கு இல்லை போன வளர்த்தீங்கன்னா போனால் எது இருக்கு சொல்லணும்னா மாடு இருக்கா அப்புறம் அதுதான் கன்று போடுறதுனா ஜோசிக்காலும் தெரியும் அப்போ என்ன அந்த காலம் வர வரைக்கும் அந்த கோத்திருக்கே வெளியே வராது அப்படிதான் இருக்கும் இவங்க அறுக்கிற அந்த காலம் வந்தால் இவங்களும் அறுக்க முடியும் இவங்க கூட அறுக்கிறதோன்னா இஷ்டத்துக்கு அறுக்க முடியாது அந்த நேரம் வந்தால்தான் இவங்களும் அறுக்க அழிவு கொடுப்பாரு எனக்கு ஈஸி அனுப்பி எடுத்தாலும் கூட அந்த காலம்தான் இல்லை அந்த நேரம் தவிர அறுக்கணும்னாலும் கூட அது வேலை ஏதாவது வந்துடும் டாக்டருக்கு ஏன்னா கொஞ்சம் போய்ட்டு வர சொல்லுவாரு அவசரமாக வேலை போயிட்டு வந்தேன்ல ஒளி ரெண்டு போகணும் ஏன்னா போட முடியும் வந்தால் அந்த காலத்துக்கு அது மெய்முண்டு காலம் தேவ எந்த காலமும் செய்ய முடியாது அப்படி இருக்கிறதுனால காலம்தான் உற்பத்தி பண்றதுதான் நாசம் பண்றது அதே தான் செத்து போட கூட அப்படித்தான் இங்கே இன்னும் கொஞ்சம் இருக்கப்பா அப்படியே இலிச்சுக்கா தண்ணி ஊத்து கொஞ்சம் பாலாவது ஊத்து கொஞ்சம் இருப்பா அவசரப்பட்ட முடியுமா எங்களுக்கு எழுதி கிடக்குது அப்படின்பா இந்த காலம் வரணும் காலத்துல உள்ள வடக்கம் வேண்டு வரும் அது காலம்தான் காலம் காலம் போச்சு காலம் போச்சு அம்மாங்க அப்படி போல துடைப்பதும் காலம் தானே தொல் ஈடுற ஒரு ஓடதான் பாருங்க <laughs> வடப்போர் இல்லை காலம் காலமே கடந்து போறாங்க இந்த நேரத்துல தோ நான் விடுறதுக்கு எவடா ஏடி எல்லோ படக்க மூரோ வாجي மூரோ வாجي மூரோ மூரோ மூयाम ஈவனும் அந்த பேய்டா ஹெலக் வந்தாகிட்டது நிமலைடா ஏண்டே உடனே வந்துடுறியா ஒழு நடக்கிறதுக்குாலத்துக்கு நட சம் தான் ஜங்கல்பம் எப்படி விவகாரத்தை செய்கிறாங்களோ அதேப்படி இதே சங்கல்பம் நாம் நினைக்கிறோம் இல்லை பத்து மணிக்கு கல்யாண முகூர்த்தம் ஒன்பது மணிக்கு போனோம்னா வண்டியை போகிறதுக்கு பத்து மணிக்கு போயிடலாம்ப்பா அப்படியே சிட்டம் போட்டு போகிறாங்கல்ல அப்படி நிர்ணயிக்கிற நீரே வைப்பாருங்க ஆமாம் ஒன்பது மணிக்கு போனாக்கா வண்டி கிடைக்கணுமே கொஞ்சம் முன்னாலே போயிடுவோமா அப்படின்னு யோசனை பண்ணுறேன் அது பண்ணி நான் நடக்கிறேன் அப்போ சந் சிந்தனை பண்ணிதானே சங்கல்பம் அதே போல தான் சங்கல்பம் எந்தெந்த காலத்தில் நடக்காமல் எம் மாயை ஜடம் அது ஒன்றும் அது பர்ணாமயோகத்து தான் ஈஸ்வர சங்கல்பந்த எதெல்லாம் அவரை தான் ஒழுங்குபடுத்துறது லாரி விஷய வண்டி போகுது இவங்க தானே ஒழுங்குபடுத்துறாங்க போறவங்க இல்லை அதே திருப்பிக்குதான் அது என்ன ஓட்டம் சுத்தம் தெரியும் வேறன்னு தெரியாதுக்கு அது போல் இது தெரியும் மாயைக்கு ஒழுங்குறது ஈஸ்வரன் தான் அவன் ஈஸ்வரன் எவ்வளோ நீர் வச்சிருக்கா பாருங்க சங்கல் ம அவர வேலை செயல்படுத்து காரிபெருமங்கள் தான் இப்ப காரிபர் என்ன பண்றாங்க நேரடியாக செஞ்சா செய்வாங்க அவள் அது முன்னே செய்வாங்க அவள் அவனது அப்படியே செய்வாங்க அவங்க அவளு எல்லாத்துக்கும் வந்துடமாட்டாங்க அவங்களும் பெரிய சிமா இருந்தால்தான் அக்கிரம அதிகமாக போனால் அவதாரம் எடுப்பாங்க இல்லைன்னு பேசாமல் இருப்பாங்க இல்லைன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வருவாங்களா அது சேர்த்துகள்லாம் அவதாரம் பண்ணுவாங்க டாக்டர் ஆப்ரேஷன் பண்றதெல்லாம் பெரிய ஆசை பண்ணுவார் வயிற்று இல்லையா கால் இல்லையா எல்லா காப்பிரும் வர்றாங்க அடுப்பாரன் இங்கே இங்கே வலிக்கலையே சரி அடுவேன் இங்கே குத்துக்கு வருவேன் ஏன்னா அடிச்சுக்கிட்டே எழுப்பானா மாத்திரை கொடுத்து எல்லாம் செஞ்சு கடைசி கட்டா அப்படி பண்ண்தான் முடியும்னு அப்போ தான் கண்ணா அப்படி எப்படி செய்கிறாங்க வெளியில் செஞ்சிடுறாங்களா மருந்து போடுங்க என்ன கொஞ்சம் முத்தட்டன்னு சொல்லுவாங்க அப்புறம் போனாக்க மா சேர செய்யலாம் இல்லைன்னா உங்கள உண் வாசன்னு போகணும்னு சொல்லுவாங்க அது காலம் வரணும் அதுபோல இந்த ஈஸ்வரன் நீதி இது மாறவே மாறார் அவர் சங்கல்பம் அவர் பிரயோஜன கர்த்தார் காலபிரமம் காரிபிரமங்கள் செயல் கர்த்தா அவர் நேரடியாக செஞ்சா செய்வார் இல்லைனா அவள் அவன் அது மீதாக செய்வார் அது தவறார் இப்படித்தான் உலகம் நடந்துக்கிட்டு இருக்கு என்பதை சொல்கிறார் நிகில உலகம் அல்ல எல்லாவோட ஈரது பதினாலோங்களும் நடக்கும் வகை இதுதான் நேரே நியமிக்கின்றது அது அங்கெங்கே நேர நியமிக்கிறது அதுதான் அந்த காலம்தான் அந்த காலத்துக்கு ஆறு சக்தி உண்டு யாரால அவை நியமிக்கப்படுது ஈஸ்வரானதான் ஈஸ்வரன் காலத்தை நியமப்படுத்துறார் அவரும் காலத்தை தீட்டுக்க முடியாது நியமப்படுத்துறது தான் சகல உயிர்க்கும் உயிரும் அது அந்த காலம்தான் எல்லாவர்களுக்கும் ஊரா இருக்கிறது அண்ணாக்கா ஆதாரமாக இருக்கிறான் தானே உள்ளா இருக்கும் அது எல்லா ஜீவனத்திலும் உள்ளா இருக்காதுதான் உள்ளு வெளிப்புறம் எல்லாம் தான் அகில அறிவும் உடையது அது எல்லா வித விளக்கம் பெற்றது எதுனா விளக்கம் பெற்றது ஈஸ்வருடைய சங்கல்பத்துனா விளக்கம் பற்றது இல்லைன்னா விளக்கம் வருமா டேபிள் கார்டு வைக்கிறோம் பாடுது மனுஷன் பாரு மாதிரிதான் பாடுது உள்ள மனுஷன் இருக்கான அப்படி ஒரு அமைப்பு அதுக்கு அதுக்குமாதிரி காலவோ டேபிள் கார்டு கொடுத்திருக்காரு சக்தி அது ஆட்டம் போனது அதனால வாஸ்தமா அதுக்கு அது கிடையாது ஈசை அதனால அகில அறிவும் உடையது அது அதெல்லாம் நம்ம இருக்கிற காரணத்தினாலே மற்ற அக்காமம் அக்காலம் பகர ஒருவர் சனாதனாம் பகவான் பொருத்தமனாக சனாதனன் அநாகியா இருக்கின்ற பகவான் பொருளத்தமன் இருக்காரு அவர்தான் என்று மேன்மக்கள் பகர ஒருவர் இதை பற்றி விசாரணை சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இறைவனுடைய சங்கல்பம் தான் எல்லாமே அவர் சங்கல்பம் எது செய்யணும் எந்த காலம் செய்யணும் திரிகால ஞானி மூன்று காலத்தை அறிபவர் சர்வக்ஜன் அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் இருக்கும் போது முடியுமா ஒவ்வொரு விஷயமும் அவர் கணக்கு பண்ணி வச்சிருக்கார் அந்த காலம் அந்த காலம் வந்தால் தான் நடக்கும் அதுவே நடக்காது அப்படியே அங்கிட்டே தான் எது வரைக்கும் செய்யணும் அது வரைக்கும் அது அப்போ தான் வெளிப்படும் அப்படி அது சும்மா இருக்கும்போது அது பயனாக மடைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு விதை இருக்குது ஓட போட்டம் மொள வரணும் ஒரு நாள் ஆகும் சொல்கிறாங்க அது ஒரு நாள் வெளியில் வருது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இழுத்து இழுத்து உள்ள விதை அமைப்பான் பயப்பண்ணா மடைஞ்சிக்கிட்டே வருது கழிவு ஒரு நாள் கழிந்தேன் வெளிப்படும் கண்ணு தெரியும் அது உள் படனாகவும் வேற வெளிப்படன அப்புறம் தான் அப்படி போல காலமானது பண்ண அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் எல்லாம் தான் சகல் நிகிழமைன்னு சொல்லிட்டா இல்லை உலகம் ஈரல் பதினாறு உலகம் எல்லா உலகம் தான் அவருக்கு அந்நியமா எதுவுமே கிடையாது அவ்வளவு வல்லமே இருக்கு அவ்வளவு சாமர்த்தியம் ாலேகது நான் எங்க நிறந்திருக்கேன் அந்தரியாம இருக்கேன் எங்கிட்ட பக்தா வெளிப்படையான கிடையாது இல்லைன்னா கிடையாது அப்படிங்கிறார் பக்தங்க நம்ம இது இருக்கு நிலம் இருக்கு பாடுபட நல்லா பலன் கொடுக்குமா இல்ல கொடுத்துருமா விலங்கி என்று இருப்பார்கானின் நிலம் நல்லா நகர் வள்ளுவர் நிலம் வச்சிருக்கான கஷ்டப்படுறேன்னு எல்லாம் கொடுக்கும் சொல்றாங்களே கொடுக்க மாட்டேங்குது என்ன பண்றது என் நிலம் தானே அப்படின்னு துக்கப்பட்ட வந்துருமாது வருமா கிடையாது பாடுபட்டாதான் வரும் அது போல இறைவன் உள்ளும் பண்ண விழுந்தா இருக்காரு பிரார்த்தனை தான் கிடைக்கும் அப்படிங்கிறது காமியமா இருக்குமே துக்கத்துக்கு அதுக்காம இருக்குமே ஞானத்துக்கு அது ரெண்டும் பக்தி தான் பக்தி காமி பக்தி செய்யலாம் அவருடைய மனபடியா தான் அதனால சனாதன பகவான் குணவர்த்தமன் ஆக அவரால் நடக்குது என்று பகர ஒருவர் இப்படி மேன்மக்கள் ஜெயல்முத்தர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லலாம் இந்தி எங்கள்பர மனம் மனத்தில் அங்காரம் அந்தமான ஆங்காரத்திற்கறியத்தம் பந்தமாம் அதிர்புமான் பரம் அதிர்பரம் காலம் இந்த யாவைக்கும் உயிர் இதுங்கே இதனால் இதனால் எல்லாம் ஈஸ்வர கீதையில் மூன்றாவது சம்பிரதாயத்தியாயம் பன்னிரெண்டாவது பாட்டு காலத்தை பார்த்து அதில் பேச ஆரம்பிச்சுக்கிட்டு வர எல்லாத்துக்குமேலாம் காலம் ஒன்றுதான் இருக்குது காலம் வந்தால் தான் அந்த பைபாகம் அடையுது என்பது எல்லாருக்கும் அனுபவம் தான் அதை யாரும் பெருசாக நினைக்கிறதில்லை காய் வாங்குகிறோம் அதை பழக்கணும்னா ரெண்டு நாள் போட்டோம்பா அப்படி வளர்த்துறோம் அப்படிங்கிறாங்க அது காலம் வேணும் ரெண்டு ரெண்டு காலம் போனால் தான் அதை பழக்கம்னு அப்படி காலத்துக்கு தான் முக்கியத்துவம் இருக்குது சகலமான விஷயங்களுக்கும் என்பது நடைமுறையில் இருக்கு அதை தான் என்ன சொல்வார் இந்திரியங்கள் நமக்கு சோழ இந்திரியங்கள் இல்லைன்னா இவ்வாறு நடக்காது அந்த மழையுடைய சாமர்த்தியம் எத்தனையோ பரிணாமங்கள் இப்படி அணுவணுவாக பரிணாமம் அணுவணு பரிணாமத்தில் ஒவ்வொரு விதமாக இருக்கு அதில் இந்திரியங்கள் அது கோலகங்கள் அப்படி இருந்தாலும் மனம் இல்லைன்னா இந்திரியங்கள் அங்கே செய்யக்கூடாது விவகாரம் இல்லை அதனால் அது மேலானது மனம் மனத்தில் ஆங்காரம் பெருசு மனதை இயக்குறது கர்த்தா தன்மையுடைய ஆங்காரம் தான் நான் கர்த்தா போக்தா என்று சொல்லுவது ஆங்காரம் அபிமானத்தினாலே அதைவிட அந்த மான் அதை விட மான் மகத்துவம் பேரு மகதத்துவம் மகதத்துவம் அதாவது சமஸ்டியில மூலப்பெருதன் பேரு காரணம் செய்கிறோம் பேரு அந்த மான் பெருசு பரம் அடிப்பட்ட அந்த பர பர மகத்துவத்தில விட மகத்துவம் சொல்லக்கூடிய ஆங்காரம் இருக்கு அது ஆங்காரம் சொல்லது உண்டு அதில் பரம் அவ்யத்தம் அவ்வியத்தம்னா வெளிப்படாது பந்தமானதில் இந்த அவ்வியத்தம் தான் பந்தப்படுத்துறது அதில் புமான் பரம் பான் ஜீவன் எல்லாவற்றிற்கும் ஜீவன் பரிசு அதில் வரம் காலம் இந்த ஜீவனுக்கும் பெருசு காலம்தான் என்ன ஒரு காலத்தில் இருக்கிறா ஒரு காலம் போயிடறான் ஜீவன் செத்து போயிடுனா பிறக்குறா அதனால அதை விட காலந்தான் பெருசு இந்த உயிர் இந்த ஜீவன் இருக்கானே பகமான் அவனுக்கு விட உயிர் பிராணம் அதுதான் பெருசு அது இயக்கம் இருக்கிறதே இது இருக்கு இங்கு இதனால் எல்லாம் எல்லாவற்றும் காரணமாயிருக்கிறது ஜீவன் அதுக்கு உயிர் ஆகவே இப்படி ஒரு படிக்கிறவமாக சொல்லிட்டு போறார் ஆக எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறது உயிர் தான் என்று சொல்லார் ஜெகத்தின் உயிராங் காலா பரம் வியோமம் பரமதனை மிகுத்தி நின்ற வியல்பதனால் வியோம தகித்தவதனால் அனல் என்று செப்பப்பட்டயானாகும் பகு பொன்றில்லா பரபிரம்மம் எண்ணில் வேறு பரமில்லை மூணு சொல்லப்பட்ட உயிரு சொல்றோமே ஜீவனுக்கு எப்படி பிராணன் பிரதானம் இப்படி எல்லாவற்றையும் காலம்தான் பிராணனாயிருக்கிறது உயிராக இருக்குன்னு அர்த்தம் அந்த உயிரை பற்றி சொல்றார் அதுக்கு மேலே ஜெகத்தின் உயிராம் காலம் பரம் இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல சமஷ்டில உள்ள உலகத்துக்கும் காலம் தான் மேலானது பரம் தண்ணில் பரத்தில் வியோமம் பரம் ஆகாயம் பரம் காலத்தை விட ஆகாயம் தான் பெருசு அதன் அது பரம் அதனை மிகுத்து நின்ற உயர்வதனால் வியோமாதியதனாய் எல்லாம் தகித்தவதனால் அனல் என்று சொல்லப்பட்ட யானை அது ஆகாயத்தை விட இருக்கிறது அக்னி அக்னியாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை எல்லாமே ஆட்டிப்படைகிறேன் தர்மம் பண்ணுகிறேன் சம்மார காலத்தில் நாசம் மகா பிரலயத்தில் எல்லாத்தையும் ஒடுக்குகிறேன் ஆகாயம் கூட ஒடிங்கும் எல்லாம் போச்சு அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால நானே பெரியவன் பகுப்பு ஒன்றில்லா பரபிரமும் எண்ணில் வேறு ஒரு பரமில்லை நான் எப்படி இருக்கிறேன் பிரிவினை இல்லாத ஒரே வஸ்துவாக இருக்கிறேன் சச்சித்தானதும் நிச்சயம் இருக்கிறேன் அதனால எல்லாவற்றிற்கும் நான் பெரியவன் பரபிரமும் சொல்லுவோம் ஆகவே இந்த வேதாந்தத்தில் விவகாரம் இதெல்லாம் இடத்த நோக்கி அர்த்தம் ஒரே பரபரமும் அதிஷ்டானமாக விவகாரம் இல்லா இருக்கும்போது பரபரம் சொல்வன் சுத்த பிரம்மன் என்று சொல்லியும் இல்லை பரபரன் சொல்லலாம் மாயோடு சம்பந்தப்படும் சமட்டி விவகாரம் நடக்கும்போது ஈஸ்வரன் என்றும் வீட்டில் விவகாரம் நடக்கும் ஜீவன் சொல்லப்படும் இது எடுத்து நமக்கு வச்சுக்கணும் அந்த ஈஸ்வரனுக்கு பிரம்மபாவனை உண்டு நான் பரபரம் சொல்வன் என்ற பாவனையும் உண்டு என்ன விவகாரம் மற்ற நிலையில் இருக்கும்போது இவ்வாறு இருக்கும்போது நான் ஈஸ்வர பாவனையும் உண்டு அதே ஜீவன் முத்தனுக்கும் இவ்வாறு காலத்தில் நான் ஜீவன் முத்தன் என்றும் ஜீவன விடுபட்டவன் என்றும் பரமார்த்தத்தில் பார்க்கும்போது நான் பரபரம் எதுலேயே கிடையாது யோகாருமே இல்ல இல்லாத என்றும் பாவனை உண்டு ஆக இந்த பாவனையினால் என்ன லாபம் சொன்னால் சிறத்துக்குள்ள பரமார்ந்த பிராப்தி லாபம் பாவனை தான் நான் மண்டப்படுத்துறது முத்தி போகிறது அதுதான் உலகம் புற வெறும் பாவனமாகந்தான் அதனால் இத்தனைய பாவனையை தான் கடைசிய பாவனை இதுதான் உயர்ந்த பாவனை இது அத்வைத கருத்துள்ள பாவனை அதனால ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் தான் பிரதிபிம்பமாக இருந்தாலும் கூட ஐக்காணத்தினுடைய பாவனையும் உண்டு ஆரோக்கத்தின் பாவனையும் உண்டு ஆரோவிதமாக தேகாய் பிரபஞ்சத்திலே நான் இணைந்து வைக்கும் போது ஏற்படுகிறது அதிஷ்டானமாய பிரம்ம பாவனை வைக்கும்போது சுக ஏற்படுகிறது இத்தனை ரெண்டு பாவனையில் திரவணமானது காரணத்தினாலே அதிஷ்டான பாவனை உண்டாகிறது அந்த அதிஷ்டான பாவனை எந்த அளவுக்கு இடம் போடுகிறதோ அது அகண்டாகார விருத்தியாக சர்வ சாட்சி பாவனை உண்டாகும் அப்போது அதிஷ்டான பாவனை உண்டானது பந்தத்திலிருந்து விடுபட்டு மூச்சு அடைகிறது சொல்லப்படும் இத்தகைய ஒரு அத்வைத கருத்தின் தாழ்ப்பயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் தான் வேதாந்த விளங்கிச்சுன்னு அர்த்தம் இல்லைன்னாக்கா படிச்சுக்கலாம் சொல்லலாம் எல்லாம் செய்யலாம் வழிய பொருள் புரியலையா அர்த்தம் புரியாதனால குழப்பீடு தான் கிடப்பான் அவளுக்கு கிடையாது மோட்சமும் கிடையாது எப்படி சொல்லுங்க ஞானம் இதாக இருக்காது கிடைக்காது அப்படிப்பட்ட கூட்டமும் இருக்குது விசி தெரிஞ்ச கூட்டமும் தெரிஞ்சவங்களா லாபம்லேயும் தெரியாத நஷ்டம்தான் அதனாலே எங்க பார்த்தா இந்த ஒரு அடிப்படை கருத்து வைத்துக்கொண்டுதான் அணுமுறை இருக்கு நீழிய அணுமுறை இல்லாத மேல்போக்கா படிச்சாங்கன்னா அது குழப்பந்தான் உண்டாகும் அப்படின்னு இதை ஞாபகம் எப்படி இதா இந்த தெரிஞ்சுக்கணும் அதான் பகுப்பு ஒன்றில்ல பரபரம் எண்ணில் வேறு பரமில்லைன்னா நான் எங்க வியாபமாக இருக்கிறேன் என்று யார் சொல்றது பரம் பரமாக சொல்லுது யார் சொல்றேன் ஈஸ்வரன் ஈஸ்வரன் பிரம்மந்தா செயலற்றாஜ சொல்லலாமா அப்படின்னா அந்த பிரதிம்பத்துக்கு அந்த பாவனை இருக்குன்னு சொன்னா தான் சொல்லுறது அஷ்டான பாவனையும் உண்டு ஆர்வ பாவனே உண்டு ரெண்டு பவனும் உண்டு இந்த ரெண்டு பவனும் இல்லை இடத்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இவனுக்கும் உண்டு ஈவனுக்கு அதிஷ்டான பற்றியும் பேசலாம் ஆர்வ பற்றியும் பேசலாம் ஆரோப பாவனையை வரும்போது அவர் துக்கம் ஏற்படுறது அதுதான் பந்தம் அதிஷ்டான பாவனை வரும்போது சுகம் பந்தத்தையும் விடுபடலாம் எந்த ஒரு நிலையை உணர்ந்து செயல்பட்டவன்னா அதாவது விஷயம் புரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஆகவே அவனுக்கு பேர் ஆபாசம் அல்லன்னு சொல்லப்படுது அதிஷ்டானத்தை பேசும்போது ஆபாச பாவம் அல்லது அதிஷ்டானமே தான் பிரம்மத்தை அப்படிங்கிற உறுதியாக சொல்லப்படுது மற்ற லௌகிக வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் லௌகிகள் தான் பந்தமுடையவர்கள் தான் அர்த்தம் இந்த மாதிரி ரெண்டு விதமான பாவனைகள் ஜீவனுக்கு உண்டு அதே மாதிரி ஈஸ்வரனுக்கு உண்டு சசிவன போகத்தில் ரெண்டு பாட்டுகள் ரெண்டு பேரும் சொல்ல நல்லா சொல்கிறேன் ஆகமுன்றிகள் சோகமின்றி சான்று நானல் தொம்பத பொருள் சுத்தமேங் ஒரே ஜோலி ரெண்டு பான இருக்குன்னு சொல்றது ஆக ஒன்றிகள் ஏழு நானல் தொம்பது அசுத்தம் காரிசுபாத ஏழு உபாதிகளை நான் நான் சொன்ன தேகம் அப்புறம் இந்திரியங்கள் அந்த கருணம் இது சேர்த்து ஏழு கர்மேந்திரியங்கள் பிராண பஞ்சகம் அந்த கருணம் சரீரம் மனமு சித்தமாகக்கார்பானஞ்சோன்னா அசுத்தம் இது தரத்தக்கது சுகமின்றே சாறு நான் சாட்சி பாவனை சாட்சியாக இருக்கிறேன் சொன்னாக்க அது இந்த தத் தொம்பதம் விசாரத்தில் அர்த்தம் ஒரே ஜீவனுக்கே தான் ஒரு ஜீவன் ஏழு பாதியை நானஞ்சோன்னா அசுத்தமாக போயிடறான் ஏழு பாதை நானும் சாட்சியாக இருக்கிறேன்னா சுத்தமாக போயிடலாம் அசுத்த அதே மாதிரி சொன்னு சொல்றார் அகில காரண மாதினல் தற்பதிலோத்தமே சகல காரண சான்று நல் தற்பத போருள் சுத்தமேம் அப்படின்னார் அகில காரணம் ஆதினானல் நானே ஏழ் பதினாலோ சீட்டிக்கிறேன் சீட்டம்மாக்கும் திரோபான் செய்கிறேன் என்ற நினைச்சாருன்னா அது அசுத்த பாகம் அது கட்டப்பாடு ஈஸ்வரனுக்கு அருசம் சிட்டியாதி பன்னியக்கருத்தியமே சொல்லப்பட்டே ஈஸ்வரனுக்கு அருசித்தம் சொல்லப்பட்ட அது அர்த்தவாக சகலக்காரண சான்று நாணனல் தத்பதத்தில் சுத்தம் என்ன எல்லாவற்றையும் நான் சர்வசாட்சியாக இருக்கிறேன் ஈஸ்வரர் வாரம் சர்வசாட்சி ஜீவாறு சாட்சியுவன் இந்த ஏழு பாதிக்கு சாட்சி அவர் எல்லா வாரியும் சாட்சியா ஆகவே சர்வசாட்சி பாவனை ஈஸ்வரனுக்கு உண்டு அதே நேரத்தில் பஞ்சகரித்தியும் சேரார் அப்போது அது விவகார காலத்தில் பஞ்சகரித்தியும் வழியாக அவருக்கு உள்ளபடிக்கு எனக்கு இல்லைன்னு பாவனம் உண்டு அதனால் பந்தம் இல்லை அவருக்கு இதே மாதிரி இங்கே ஜீவன் முத்தனுக்கும் நான் விவகார காலத்தில் பிரார்த்தானுசாரமாக விவகாரம் செய்கிறேன் இது எனக்கு இல்லை கர்த்தா இல்லை பொக்தா இல்லை நான் அதிர்ஷ்டான சைதின் என்ற பாவனையோடு இருந்தாக இங்கே ஜீவன் முத்தன் பேர் இப்படிப்பட்ட விளக்கம்தான் சாஸ்திரம் சொல்லப்பட்டுள்ளன அதனால் ஜீவனுக்கு ரெண்டு பானை உண்டு தெரிஞ்சுங்க அதுக்காக சொல்லது இப்போ ஆபாசமான ரெண்டு பாவனை சுத்தபானை உண்டு ரெண்டு பானை உண்டு அதுல அஸ்தபாவன் உண்டு சுத்தபான் போடணும் அப்படிங்கிற எப்படி சொல்லுங்க மாம் எல்லாம் பொருளுக்கும் பரமாயுள்ளவனையறிந்த வரமாமுணிவன்றான் என்றும் மரியான் பிரவான் மண்ணு சரா சரமாம் உலகமெனையொழியத்தான் உண்டாகாதொருகாலும் திறமாம் நானே உலகனைத்தும் செய்கின்றேனும் சிதைப்பேனும் பரமாம் எல்லா பொருளுக்கும் பரமாயுள்ள எனையறிந்த பரமாமுனிவன் அப்படினார் முன்பாட்டில் எல்லாத்துக்கும் நான் வேளாவிருக்கிறேன் என்னில் வேறோர் பரமில்லை என்றான் அடிப்பட்ல வரமாம் நான் எல்லா பொருளுக்கும் பரம் பரமாவில் உள்ள என்னை அறிந்த இப்படி எவன் விசாரித்து தெரிந்து கொண்டிருக்கிறானோ அவன் யுவமுத்தன் பெறும் அவன் தான் முனிவன் சிரேஷ்டம் புரிஞ்ச மன செயலர் யுவமுத்தன் என்று தான் என்றும் மரியான் அவனுக்கு என்ன பல பயன் மரியான் பிறவான் சாக மாட்டான் அந்த நிலை அடைகிறான் மண்ணு சராசரம் சர அசரமான உலகம் நிலையான இந்த நிற்ப நடக்கணா நடப்பனா இருக்கின்ற ஏழில் எழுத பிறகு இருக்கின்றனவே எழுத ஜீவர்கள் அவரெல்லாம் அப்படிப்பட்ட உலகமாக தோற்றக்கூடிய இது இணையொழிய தான் உண்டாகாது என்னை தவிர வேறு தனியாக எதுவுமே தீட்டி பண்ண முடியாது இது இங்கே வந்து காணப்படுவான்னு பெயர் முன்னே சொன்ன சுத்தப்படுவான்னு பெயர் ஒரு காலம் திறமாம் நானே ஒரு சமயத்திலும் உறுதியாக நிலையாக இருக்கின்ற நானே உலகனைத்தும் செய்கின்றேன் சிதைப்பேனும் ஆ ஒரு காலத்தில் ஜீவருடைய பரிபாவத்தை தகுந்த மாதிரி நான் திருட்டி பண்ணுவேன் நாசமும் செய்வேன் ஆகவே இந்த நிலை உண்டு இந்த நிலையை அறிந்தவன் எப்படி இருக்கான் பிறவாமல் பிறவாமல் இருக்கின்ற இதே மத்திய நிலையை அடையணான்னு அத்தியாயத்தில் ஐம்பத்தி மூணாவது பாட்டில் இதை பற்றி விளக்கம் சொல்லியிருக்கார் யார் சொல்றார் சுத்தனாய் ஒன்றாய் என்னை கூடிடும் தொன்னையோர்கள் எத்தனை நூறு கோடி கற்பங்கள் தான் சென்றாலும் மெய்த்தகமீளாரென்ற விளங்குமீளால் என்றே இத்தகைத்தனவே வேதம் ஐயம்பென்றான அதாவது சுத்தமாய் எண்ணெய் சுத்தமாக ஒன்றாம் எண்ணெய் கூடியிருக்கும் தொன்மையோர்கள் எத்தனை நூறு கோடி கற்பங்கள் தான் சென்றாலும் மெய்த்தக மேலார் மீன் சேதத்தை அடைவதற்கு அருமாற்றார்கள் எந்த உலங்கு மெய்யருளால் இது எதனாலே அருள் தான் காரணம் என்று இத்தகைய தினைவே வேதம் இயம்பிடும் நான் மட்டுமல்ல என்னால் சொல்லப்பட்ட ஏற்கனவே உள்ள வேதம் இதுதான் சொல்கிறது அந்த பாட்டில் சொல்றான் இங்க சொல்றது வரமாமுனிவன் தான் என்றும் மரியான் பெறவான் அப்படின்னா ஆகவே பதினாலாவது பாட்டில் எனக்கு அன்னிமாக வேற எதுவுமே கிடையாது இது உணர்ந்தவன் ஜீவன் முத்தன் உணராதவன் ஜீவ பெத்தன் என்பது கருத்து ஏவலால் எல்லா எல்லையெல்லா மோகமாஞ்சத்தை என்ற முன்னரேன் என்று காலம் பாகமாய்ப் பண்ணும் என்று பரம்பரன் அருளீதே ஆகும் எல்லாம் அறிந்ததே அருளி செய்தான் பதினஞ்சாவது பாட்டு இதோட பத்மதியான இந்த சமுதாய அத்தியாயம் முடியுது மூன்றாவது சமுதாய அத்தியாயம் முற்றெற்று ஆள் வருத்தம் நூறு இதுவரைக்கும் நூறு பாட்டு முடிஞ்சிருக்கு இப்போது அந்த சூதமாமுனிவர் தலைமையில சனக சன சவ சவணக்காரி முனிவர்களுக்கு வியாதம் சொல்லுமாறு இந்த பாட்டு ஏகமாய் நின்ற என்றன் ஏவலால் மேலே சொல்லப்பட்ட வியாபகமாக இருக்கின்ற காரணபுரமாய் நிற்கின்ற என்னுடைய தூளுகளால் பிரேரணினால் எல்லையில்லாம் மோகமாம் ஜகத்தை கணக்கில்லாத மயக்கத்தோடு கூடிய இந்த பிரபஞ்ச மக்களை இவர்களை என்ற முன்னரே நின்று என்னுடைய முன்னிலையிலேயே நின்று காலம் பாகமாய்ப் பண்ணும் இந்த காலமாக பக்குவப்படுத்திக்கிறது அவங்கள இந்த காலம் இருக்க பக்குவம் பண்ணதில் காலம்தான் எல்லாம் சொல்லுவாங்க என்ன கொஞ்சம் வயசானா தெரியும்பா உனக்கு இப்போ பேசுறானே அப்படிம்பாங்க வயசானா கொஞ்சம் புத்தி வந்துடுமா இப்போ வராதா அப்ப கொஞ்சம் பக்குவம் ஆயிடுமா காலம் தான் ராத்திரி பாலுக்கு வரவே அப்ப வருமா கால வருங்க அந்த காலம் மாத்து பாருங்க சாப்பிட்டோம் குழம்பு பழங்கள் வாங்கறோம் கெட்டு போய் கிடக்குது காலம் கெட்டுது காலம் பாகமாய் பண்ணும் என்று பரம்பரன் அருளி மேலுக்கு மேலா இருக்கின்ற காரணபரம் இப்படி சொல்லி ஈவே ஆகும் வேதங்கள் வேதத்தினுடைய முடிவுங்கிறதுதான் என்று எல்லாம் அறைந்தது இப்படி முழுமையாக சொன்னது என்று அருளி செய்தான் என்று வியாசர் அங்கே நவீன நயன் காரணத்திலே தலைமையில் இருக்கின்ற சவணக்காரந்தவருக்கு சொல்றார் அர்த்தம் இந்த விரிந்தால் பொருள் பெருந்த பெருமை பேசிட பரஞ்சழு சிந்த ஏயூரை கைப்பத்திய அருந்தவர் கேள்மீன் அருள் செய்வான் இப்ப சிவபெருமான் சொல்றார் நீங்க நான் சொல்றேன் சரி நீகத்து கேட்கணும் அங்கெங்கே மனசு விட்டுட்டு இருந்தா உங்களுக்கு புரியாது எனக்கு வீண் பொழுது போன மாதிரி ஆகும்னு சொல்றார் விருந்தது இங்கு ஏவனால் விசாரமாக இந்த உலகம் செயல்படுகிறது எதனாலே எவனாலே விண்முதல் பொருள் அதாவது உண்முதல் பொருள் விருந்தது என்று யவனால் அன்பின் பண்ணிக்கணும் ஆகாசம் முதலாக பஞ்சபூதங்கள் அவனுடைய காரியமாக இருக்கின்ற இது பிரபஞ்சம் எதனாலே விரும்பி செயல்படுகிறது அப்படிப்பட்ட பெருந்ததையாம் அவன் பெருமையை பேசிட அவர் எப்பேற்பட்டவர் எல்லாவற்றிற்கும் பெருமை மிகுந்தவர் அவரை போல பெருமை உலகத்தில் யாருக்கும் இல்லை அத்தகைய காரண பெருமத்தினுடைய பெருமையை பேசிட நான் உபயோசிக்கிறேன் இப்போது நீங்கள் என்ன செய்யணும் எனக்கு வேலை சொல்றது உங்கள் வேலை கேட்கறது எப்படி இருக்கணும் பறந்து எழுது சிந்தையை ஒருக்கி கொஞ்ச நேரத்தில் எங்கேயோ மனசு போயிடும் விசாரமாக மனசு போயிட்டே இருக்கும் அது ஒருக்கணும் ஒருமைப்பட செய்யணும்னார் ஒருமைப்பாடு செய்யலைன்னு சொன்னாக்கா அப்புறம் சொல்லி பிரியோகம் இல்லை அது ஈணாக தான் போதும் வாங்கும் அர்த்தம் மனசு எதிரிச்சுன்னா வாங்க சக்தி இல்லை அர்த்தம் அந்த விதத்தில் பேசுகிறோமில்ல அப்புறம் தூங்குறாங்க இல்லை அதனால் வாமசக்தி இல்லை இருந்தால் அப்படி வாம சேர்த்து இருந்தாலும் கூட கூடுமையாக ஒருமைப்பாடை சில கருத்துக்கள் மறு தங்கும் தங்க நானும் கேட்குறேன் அப்படின்னு உக்காந்து இருந்தால் திருப்பி சொல்ல வரணும் சில கருத்துக்களும் சிரிப்பு சொல்ல வந்தால் தான் புரிஞ்சுதுன்னு அர்த்தம் நல்லா பேசினார் நல்லா பேசினார் என்ன புரிஞ்சுன்னு அர்த்தமா அது எல்லாத்தையும் சொல்லுவாங்க நல்லா பேர் நல்லா பேச ரெண்டு தான் சொல்லுவாங்க நல்லா பேசினார் நல்லா பேசலை ரெண்டு சொல்லுவாங்க என்னையா வேற ஆள்ல சொல்ல தெரியாது நல்லா பேசலாம் அப்படியே என்ன பரவாயில் பேசுனாரு என்ன திருப்பி சொல்ல முடியுமா சில கருத்துக்கள் சொன்னார் ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கு சுகம் உண்டு அனாமியத்தில் உள்ளவர்களுக்கு துக்கம்தான் உண்டு அப்படின்னாரு அப்படி சில கருத்தை தேடிக்கணும் நல்லா பேசினார் பரந்தையை ஒருக்கி பத்தியால் பத்திய விசுவாசமாக பிரிதியாக அன்பாக அர்த்தம் அருந்தவார் பெரிய தவசிலே கேள்மின் கேளுங்கள் என்று அருள் செய்வான் மீண்டும் இந்த பக்தி மேதிகார ஆத்தியத்திலே தீவிரமான சொல்ல ஆரம்பிக்கிறார் என்றார் ஜெகத்துலோ யாவர்க்கும் சான்றாகியால் யானொன்று மகத்துளே நின்றாலும் பழகியா பத்தி இ நன்றி மகத்தின தானத்தால் மாதாவத்தான் மற்றும் ஒரு முகத்தினால் ஒருவர்க்கும் முன்னிற்கும் அவனல்லேன் அத்தியாயம் பக்தி அத்தியாயம் பக்தி காமியம் ரெண்டும் ஜாத்திகளும் பக்தியை சொல்றார் பக்தி பற்றி இருப்பது அர்த்தம் பற்றி பக்தி ஒன்றை மற்றொன்று பட்டி இருப்பது அதான் பக்தி பக்தி பல அன்பு அடிப்படையில் தான் பட்டி இருக்கிறது அச்சம் அன்பு அச்சம் ரெண்டு நாள் அச்சமும் நாளையும் பற்றியிருக்கிறது உண்டு அன்பினாலே பற்றது அது ஒருவருக்கு ஒரு உள்ள தொடர்பு குடிக்கும் பக்தி என்று கீழ்பட்டவர்கள் மேம்பட்டவர்களை பற்றியிருப்பதும்